இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ரட்சிப்பின் நிச்சயம் ஷியோர் சால்வேஷன் வாசிக்க வேண்டிய பகுதி லூகா இருபத்தி மூன்றாம் தியாயம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து அன்றியும் குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று இயேசுவை இகழ்ந்தான் மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீ ரொம்ப ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி நேரமா இருந்தது ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் இருள் சூரியன் இருளடைந்தது தேவாலயத்தின் திரைச்சியலை நடுவில் இரண்டாக கழிந்தது இன்றைய மனப்பாட வசனம் லூக்கா இருபத்தி மூன்று இன்றைக்கு நீ என்னுடன் பரதீசில் இருப்பாய் என்று நிசமாகவே உனக்கு சொல்லுகிறேன் அஷ்யூர்லி ஐ சேட் யூ டுடே யூ வில் பி விடைஸ் சிலுவையில் இருந்து இயேசு மொழிந்த இரண்டாம் வார்த்தை இது சிலுவையில் தொங்கிய இரு திருடரில் ஒருவனிடம் இயேசு இந்த நிச்சயமான வார்த்தைகளை உறுதியாய் மொழிந்தார் தண்டனையில் தவித்துக் கொண்டிருந்த அவன் நொடிப்பொழுதில் பரதீசுக்கு நுழைவு சீட்டு பெற்றான் மெய்யாகவே என்கிற பதத்தை அடிக்கோடிட்டு கவனியுங்கள் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று இன்று திட்டமாக சொல்ல முடியாது என்று வாதாடுவோர் உண்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிய முடியுமா இது பலரையும் குழப்பியுள்ள ஒரு கேள்வி நிச்சயம் அறிய முடியும் என்று திருவசனம் திட்டமாய் அறிவிக்கிறது அப்போ சிலர் இரண்டு நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் அணுதினமும் சபையில் சேர்த்துக் கொண்டு வந்தார் அப்படியானால் யார் ரொம்ப என்று சொல்லி அதில் தெளிவாக தெரிகிறது அல்லவா ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அணுதினமும் சபையில் சேர்த்துக் கொண்டு வந்தார் சபை என்ற வார்த்தைக்கு ஒரு அழகான ஒரு டெபினிஷன் ஒரு வரையறை கொடுத்தார் ரட்சிக்கப்படாத ஒரு இல்லை ோர் வெளியே இல்லை த சேர்ச் நோ அன்சேவ்டு மெம்பர் இன்சைட் அண்ட் நோ சேவ்டு மெம்பர் அவுட் சைடு என்றாக இருக்கிறது முக்கால நிலையிலும் நாம் புரிந்து கொள்ள தவறுவதாலேயே ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து பலரும் தடுமாறிக்கொண்டிருக்கின்றனர் கடந்த கால இரட்சிப்பு நிகழ்கால ரட்சிப்பு வருங்கால ரட்சிப்பு கடந்த கால இரட்சிப்பானது பாவத்தின் தண்டனையில் விடுதலை இட் இஸ் டெலிவரன்ஸ் பெனல்டி ஆஃப் சென் நிகழ்கால ரட்சிப்பு பாவத்தின் வல்லமையில் இருந்து விடுதலை தட் இஸ் டெலிவரன்ஸ் வருங்கால அல்லது எதிர்கால இரட்சிப்பு பாவத்தின் பிரசன்னத்தில் இருந்த விடுதலை தட் இஸ் டெலிவரன் பாவத்தின் தண்டனையில் விடுதலை என்றால் நவாசிக்கிறோம் அல்லவா பாவத்தின் சம்பள மரணம் கடவுளுடைய கிருபை வரமோ கர்தராசுனால் உண்டான நித்திய ஜீவன் இது அந்த பெனல்டி இந்த தண்டனை போய்விடுகிறது அடுத்து பாவத்தின் வல்லமையில் இருந்த விடுதலை நீங்கள் நியாயப்பிராணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கால் பாவம் உங்களை மேற்கொள்ள உங்களுக்கு கிருபை என்கிற வல்லமை இருக்கிறது மூன்றாவது நாம் பாவத்தின் பிரசன்னிலிருந்தே விடுதலையாக போகிறோம் ஒரு நாள் வரும் அன்றைக்கு பாவம் செய்கிற ஒரு சூழ்நிலையே அங்கு இருக்காது அக்கிரமத்தை நடப்பிக்கிற எதுவும் அந்த புதியவான புதிய பூமிக்குள்ளே நுழையாது என்று நாம் பார்க்கிறோம் இதைத்தான் வரிசை கிரமமாக நீதிமானாக்கப்படுதல் பரிசுத்தமாக்கப்படுதல் மகிமைப்படுத்தப்படுதல் என்று சொல்லுவோம் அதாவது ஜஸ்டிபிகேஷன் சாங்டிபிகேஷன் அண்ட் குளோரிபிகேஷன் இந்த ஜஸ்டிபிகேஷன் என்பது குறிப்பாக ஏதாவது ஒரு சமயத்தில் நிகழும் ஒரு காரியம் தட் இஸ் அ கிரைசிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்து வருகிற பிரசுத்தமாகுதல் என்பது நெடுகவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் தட் இஸ் அ ப்ராசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மூன்றாவது மறுபடியும் இந்த மகிமைப்படுதல் என்பது ஒரு நொடிப்படுதலே நடக்கிற ஒரு கிரைசிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு சம்பவம் நாம் ஏற்கனவே பாவத்தின் தண்டனையில் இருந்து விடுதலை பெற்று விட்டோம் இப்பொழுது பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இனி ஒரு நாள் பாவத்தின் பிரசன்னத்தில் இருந்தே நாம் விடுதலை பெற்று விடுவோம் இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரிகிறது என்று நான் நினைக்கிறேன் சோதனை பிரச்சனை வேதனை இவைகளின் வழியாக செல்லும் பொழுது ரட்சிப்பை குறித்த நம்முடைய விசுவாசமே சில சமயங்களிலே அசைக்கப்படலாம் இவ்வித சூழலில் தான் ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று நம்முடைய ஆவிடனே கூட நம்முடைய உள்ளத்திலே அவர் சாட்சி பகர்கிறார் அது மட்டுமல்ல இக்காலத்து பாடுகள் இப்பொழுது நமக்கு வருகிற பிரச்சனைகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்றும் ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் கடும் சிவப்பாய் இருந்த பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்த இயேசு அவற்றை பஞ்சை போல் வெண்மையாக்கிவிட்டார் என்ன செய்தார் தெரியுமா மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவற்றை நம்மை விட்டு விலக்கிவிட்டார் இதுதான் ஆண்டவருடைய அன்பின் அகலம் அடுத்து பாவங்களை அவர் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார் இதுதான் அவருடைய அன்பின் நீளம் மூன்றாவது நம்முடைய பாவங்களை அவர் கடலின் ஆழத்தில் அமிழ்த்து விட்டார் இதுதான் அவருடைய அன்பின் ஆழம் நான்காவது நம்முடைய பாவங்களை மேகத்தை போகல் அகற்றிவிட்டார் இதுதான் அவருடைய அன்பின் உயரம் இதுதான் நாம் ஆண்டவருடைய நாற்பரிமாண அன்பு என்று நாம் சொல்லுகிறோம் டைமென்ஷனல் லவ் ஆஃப் காட் அடுத்த முறை பிசாசு எப்பொழுதாவது உங்கள் மனதிலே சந்தேகத்தை கிளப்பினால் உடனே நீங்கள் பாட வேண்டியது அதை கல்வாரி என்றே மூடியுதே அது வானம் பூமி போல நீங்கிறே அன்வர் மரதி கடலுल्ले ஆಳ್ந்ததும் நன்றே ஆமென் சுத்தமானேன் என்று பாடி கம்பீரியுங்கள் ஃபேனி கிராஸ் பே என்கிற அம்மையார் இதே கருத்தை மிக அழகாக உலகத்திலே மிக முக்கியமான மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற 10 பாடல்களை சொல்லபடுகிற ஒரு பாடலிலே இப்படி பாடினார்கள் bless her presence jesus is mine oh what a for taste of glory divine air of salvation Purchase of God, born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Saviour all the day long. If you are in my paradise, I will tell you what to do. Good morning, we will see you in this <laughs> day. We will see you in this day. We will see you in this day. We will see you in this day. என்கிற போதனையை இன்று நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு தெளிவாக இருக்கின்றன கர்த்தாவே நாங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம் இந்த ரட்சிப்பின் அறிவுக்காக நாங்கள் நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே இந்த உலகத்திலே நம்பிக்கையற்று ஆண்டு வரே நிச்சயமற்று ஏராளம் கோடிக்கணக்கான மக்கள் குறிப்பாக இந்தியாவிலே இருக்கும் பொழுது ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்ற நாங்கள் அவர்களுக்கு இந்த ரட்சிப்பை எல்லா வகையிலும் பற்ற கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் இந்த வார்த்தைகளுக்காகவுமே துதிக்கிறோம் ரட்சிக்கப்படுகிறவர்களை திரள் திரளாய் ஆயிரம் ஆயிரமாய் லட்சம் லட்சமாய் கோடி கோடியாய் எங்கள் தலைமுறையிலே நீர் சபையிலே சேர்க்க வேண்டும் என்று செபிக்கிறோம் துதிகளமாய்மையை நீரெடுத்துக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்